نَحْنُ قَسَمْنَا بَيْنَهُمْ مَعِيشَتَهُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَرَفَعْنَا بَعْضَهُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ لِيَتَّخِذَ بَعْضُهُمْ بَعْضًا سُقْرِيَا وَرَحْمَتُ رَبِّكَ خَيْرٌ مِّمَّا يَجْمَعُونَ وَلَوْلَا أَن يَكُونَ النَّاسُ أُمَّةً وَاحِدَةً لَجَعَلْنَا لِمَنْ يَظْهُرُ بِالرَّحْمَنِ لِبُيُوتِهِمْ سُقُفًا مِّن فِضَّةٍ وَمَعَارِجَ إِلَيْهَا يَا هَارُونَ وَلِبُيُوتِهِمْ أَبْوَابًا وَسُرُرًا عَلَيْهَا يَتَّكِئُونَ وَزُخْرُفًا وَإِن كُلُّ ذَٰلِكَ لَمَّا مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَالْآخِرَةُ عِندَ رَبِّكَ لِلْمُتَّقِينَ صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما الدنيا في الاخره الا مثل ما يجال احدكم اصبعه في اليم فلينظر بما يرجع رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم عن بكريا கண்ணியத்துக்குரிய மேல சகோதரர்களே பெரியார்களே அல்லா சுபான நிலையான நிரந்தரமான உயர்ந்த இந்த மனிதனுடைய சிந்தனைகளுக்கு கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு இன்பமான வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்காக அல்லாஹு தாலா சொற்பாலங்களை சில வருடங்களை தந்தே இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எங்களை அனுப்பி வச்சிருக்கிறார் அல்லாவுடைய விருப்பம் இந்த அற்ப துனியாவ மக்கள் மனிதன் அனுபவிக்கிறது அல்ல இந்த கேவலமான இந்த சொற்ப இந்த குறுகிய கால வாழ்க்கையை அனுபவிக்கிறது அல்லாவுடைய நோக்கம் அல்ல அல்லாவுடைய விருப்பம் அந்த அவந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அல்ல ஏற்பாடு செஞ்சிருக்கிற வாழ்க்கையை மனிதன் அனுபவிக்கணும் என்பதற்காக வேண்டிதான் அதுக்கு யாரு தகுதி என்று பாக்கிறதுக்காக வேண்டி அல்லா கொஞ்சம் காலங்களை தந்து அனுப்பி வச்சிருக்கிறார் வெளியேற்றக்கூடிய மேலான சோதனை பெரியார்களே அல்லா எவ்வளவு உயர்ந்தவனோ எவ்வளவு கண்ணியமானவனோ எவ்வளவு சக்தி வாய்ந்தவனோ எவ்வளவு அந்தஸ்து அவன் அந்தஸ்து மாதிரி மிக மேலான ஏற்பாடுகளை அல்லா உத்தரத்துல செஞ்சு வச்சிருக்கிறான் மேலான சுவர்க்கத்தை அல்லா ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான் அதே போல அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமான துன்பங்களையும் தண்டனைகளையும் வேதனைகளையும் நரகத்தையும் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறார் வெளியேற்றுக்குரிய மேலாண் சோழ இந்த உலகத்துக்கும் வாழக்கூடியதா இந்த உலகத்துடைய உற்பத்தியை பற்றி அதே போல இந்த உலகத்துடைய ஒரு நாள் வரப்பகுதி அது ரொம்ப அவசரமா வந்துடும் நீண்ட காலங்கள் இல்ல அதனுடைய காலங்கள் நேரங்கள் நேற்று வருஷங்கள் அல்லவே அறிஞ்சவர் கிராமத்து அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த வருஷத்துல இந்த மாசத்துல இந்த நேரத்தில் வரும் இந்த நாள்ல சொல்லப்படையில் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அல்ல இந்த முழு துனியாவே அழைப்பார் அந்த காலங்கள் ரொம்ப நெருங்கி கொண்டிருக்கிறது உலகத்துடைய அழிவுக்குரிய அடையாளங்கள் குரான் மூலம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறேன் அந்த அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் அலாமா துசு கூடிய சிறிய சிறிய அடையாளங்கள் எல்லாம் வெளியாகிறேன் சில பெரிய அடையாளங்கள் பாக்கியாக இருக்கிற சோழனே அந்த அடையாளங்கள் வெளியாக ஆரம்பித்தால் அதை வெளியாகி குடியரசு துணியிருவார் அழிக்கிறதுக்கு நீண்ட காலம் நீண்ட நேரம் ஒன்றும் தேவையில்லை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் சோழலே இந்த விசாலமான வானம் இடிஞ்சி பூமியில அப்படியே விழ ஆரம்பிக்கும் இந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்து பூமியில விழ ஆரம்பிக்கும் இந்த சூரியன் அப்படியே சுருக்கப்படும் இதஷம் சுமார் ஒவ்வொன்றும் இந்த உலகத்தை போல எத்தனையோ மடங்கு பேர் சென்றார் கனியத்துக்குரிய மேலான சோழனே பெரியாரே இதெல்லாம் நடக்கும் இந்த மலைகள் பெரும் மலைகள் இருக்கிற இதெல்லாம் அந்த இடத்திலிருந்தே இல்லாமல் ஆக்கப்படும் எல்லாம் பறத்தப்பட்ட புழுதிய போலாகும் சோழலே பெரியார்களே இந்த கடல் அப்படியே நெருப்பாக மாறி மாறும் இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க கடலுக்கு சொல்லி அல்லா எண்ணிக்கி நாடுறானோ அன்னைக்கு இந்த எல்லா நிலைமையும் உண்டாக்குவார் இந்த பூமிய அல்லா கீழ இருந்தே ஏதாவது பூமியில இருந்து அல்லா உத்தால பூமியை சுப்புவான். இந்த பூமி இந்த மலைகள் எல்லாம் தூக்கி ஒரு அடியா அடிக்கப்படும் அல்லா புறாள் சொல்ற சொல்லு கதா தக்கா தலைகள் இந்த பூமி எல்லாம் அப்படியே தூக்கி ஒரு அடியா அடிக்கப்படும் எல்லாம் சுக்கு நூறா போயிடும் இதா சுல ஜில்ல سلزالها وأخرجت العرض عثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخضارها بأن ربك أوحى لها يومئذ يسطر الناس أشتاقا ليروى أعمالهم فمن يعمل بفقال ذرة وفقالها கையிரணியராமன் யார் يعمل <يارا> في قال ذره شر يرى الله تعالی சொர்க்கமா இதெல்லாம் சொல்லி காட்டலாம் இந்த பூமிய அவருடைய அடிபத்திலிருந்து அபடியே usurp பட்டால் இந்த பூமிக்குள்ள இருக்க கூடியதெல்லாம் வெளியாகினால் இந்த பூமிக்குள்ள என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வெளியே வந்துரும் மேல உள்ளதெல்லாம் கீழே போயி மனிதன் ஆச்சரியப்பட்டவனா கேப்பானா மாலாஹா இந்த பூமிக்கு என்ன நடக்க போகுது என்ன பிடிச்சிருக்கிறது எப்படியும் காணாது ஒரு காட்சி ரோஹாத்தி இந்த பூமிக்கு மேல யார் யாரும் இருந்தாலும் சரி எந்த காலத்திலயா இருந்தாலும் சரி என்னென்ன நன்மைகளை செஞ்சாங்களோ என்னென்ன பாவங்களை அந்த இடங்களெல்லாம் அந்த இடங்களெல்லாம் அந்த செஞ்ச நன்மைகளை பாவங்களை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கும் இன்னைக்கு ஒளிச்சி வறட்சி தனிமையில இளவேல உள்ளூர்ல வெளியூர்ல வே இந்தியத்தை மக்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார் கணிகத்துக்குரிய மேலான சொல்லி எங்கேயாவது ஒரு பகுதியில தான் பூமியில எங்கேயாவது ஒரு பகுதியில ஒரு மனிதன் வந்து இருக்குது ஒரு மனிதன் பாவத்தை செஞ்சிட்டா என்று சொன்ன அந்த பாவத்துக்கு எந்த இடத்துல பாவத்தை செஞ்சானோ அந்த இடம் கயாமத்துடைய நாளையில இவளுக்கு எதிராக சொல்லும் உண்மையில பாவத்தை செஞ்சானோ அந்த இடத்தை மறக்கடிக்க செய்வான் என்ற சொன்ன அதனால்தான் நன்மையான காரியங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல குந்தி கொண்டு செய்யாம வித்தியாசமான இடங்கள்ல செய்யுங்க ஏனென்றா வித்தியாசமான இடங்கள்ல நீங்க நன்மைகள் பூமியில பல இடங்கள்ல நன்மைகளை செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சாட்சியாக இருக்கும் இந்த ஆயத்தை வெற்றி நான் உறுதியாக சொல்ல தயார் அல்லாட தீனுக்காக அல்லாவுடைய களிமா இந்த உலகத்தில் வேணும் போடும் என்ற நீயத்தோட தூய்மையான எண்ணத்தோட யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் நடந்து போறாங்களோ எந்தெந்த ஊர்களுக்கு போறாங்களோ என்னெந்த கிராமங்களுக்கு போறாங்களோ என்னென்ன பள்ளிவாசல்களுக்கு போறாங்களோ அழிஞ்சி திரியுறாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் இன்ஷா அல்லா சந்தேகமே அதுக்கு வச்சு நாங்க சொல்லும் அந்த இடங்களெல்லாம் சாட்சி சொல்லுவோம் தூய்மையான எண்ணத்தோட துணியாவோட அழைஞ்சு எல்லாம் சொல்லாம இப்ப இனி அப்படி இல்லை என்றெல்லாம் இருக்கிறேன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் தெரியாது தெளிவாக வந்திருக்கிறேன் சட்டத்தை உயர்த்தி சொல்லுங்க நல்ல சட்டமா சொல்லுங்க ஏன் என்றார் சொன்னாங்க ரவி சொல்லல செல்ல இந்த அதானுடைய சட்டம் இது எங்கெல்லாம் போய் சேருதோ யாரெல்லாம் கேட்கிறாங்களோ மனிதர்கள் சரியான தெளிவான கட்டாயமா பாரு அல்லா வாய பேச வச்சிருக்கிறார் இன்னொரு நாள் வரும் அல்லாவுக்கு கைய பேச வைப்பான் கால பேச வைப்பான் நபியுடைய காலத்துல உடும்பு பேசின சம்பவம் அதிகத்துல வந்திருக்கிறது மிருகங்கள் பேசின சம்பவம் வந்திருக்குது அல்லாஹால சக்தி வாய்ந்தவன் அவன் காதலே புத்ததம் அவனுக்கு எதையும் செய்யலும் எப்படியும் செய்யல காரணங்கள் இல்லாமலே காரியங்களை செய்யக்கூடியவன் அல்லா சமானுவதால அவன் ஒரு காரியத்தை சேர்த்து காரணம் தேவையில்லை காரணங்கள் எல்லாம் எங்களுக்குத்தான் தேவை அவன் காரணங்கள் இல்லாம காரியங்களை சாதிப்பான் கலியத்துக்குரிய மேலான சோர்நிலை பெரியார்களே ஆக பூமிக்கு மேலே நடந்த நிகழ்வுகள் செய்திகள் அக்பாறுகள் எல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கும் களியத்துக்குரிய மேலான சோழநிலை பெரியார்களே அல்லாவுடைய அமைப்புல இன்றைக்கு நாங்கள் பட்டு தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் மிருகர்கள் பேசது இல்ல கிராமத்துடைய நாளில எல்லாம் பேசும் அது மாத்திரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் எல்லா உயிரினங்களும் எல்லா படைப்புகளும் அதன் அதனுடைய பாசையில அல்லாத திக்கர் சென்று கொண்டிருக்கிறேன் அல்லாத சிந்தனையில ஹதீஸ்ல வந்து இருக்குது தோட்டங்கள் செய்றாங்களே விவசாயங்கள் செய்றாங்களே வயல்கள் செய்றாங்களே இந்த இடங்கள் யார் யாரெல்லாம் மரம் நட்டி கொண்டிருக்கிறாங்களோ இந்த விவசாயங்கள் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் வேண்டாம் சை முஸ்லீம்களை எப்படி நன்மை இந்த தோட்டத்தில் தோட்டக்காரர் இருக்கிறாரே அவர் அந்த மரங்கள் நட்டிருக்கிறார் அந்த மரங்கள் அல்லாவது அதனுடைய நன்மை தோட்டத்தின் சொந்தக்காரர்கள் கிடைக்கும் சொல்றான் இணையத்துக்குரிய மேலான சோர்லே உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மிருகங்களும் அல்லாடு சிந்தனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் تسبح <tusabbichu> له السماوات والأرض, فيهن, وإن من يسبح அல்லா சொல்றான் உலகத்துல வானம் ஏழு வானம் ஏழு பூமி அல்ல வானங்கள்ல உள்ளவைகள் பூமியில உள்ளவைகள் அத்தனை படைப்போலும் அல்லாவ செய்தே அல்லாவ செய்து இந்த சூரிய அல்லஜூத் இந்த நட்சத்திர அல்லா ஆனால் இதனுடைய தஸ்மே அவருடைய சத்தம் சட்டத்தை உங்களால கேட்க எங்களால போகக்கூடிய நேரத்தில் சாஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க மரம் மட்டைகளை தேவையில்லாம வெட்டாது ஏன் வேளாண் சோர்லே பெரியாரில் எல்லா படைப்போலும் அதிகமாகடிய பெரிய அலட்டியா இருக்குது என்று அல்லாவது நிறைய குரானுடைய அதிசல்ல நிறைய வந்திருக்கிறது இந்த படைப்புகள் இந்த மிருகங்கள் இந்த அல்லாவால் படைக்கப்பட்ட அல்லாவது விக்ரம் செய்த விஷயம் நிறைய வந்தது வரக்கூடிய மக்கள் ஆண்கள் அந்த மையத்தை அந்த மையத்து சாலிஹான மையத்தா இருந்தா சொல்லுது கத்தி மூனி கத்தி மூனி என்னைய உட்படுத்துங்க அவசரப்படுத்துங்க அவசர வச்சிருங்க சாலிஹான மையத்தா இல்லேங்க அந்த மையத்தை சொல்லுது யா ஒய்லா ஐநூ நபிஹா நாசமே அழிவே நஷ்டமே கேவலமே என்னைய எங்க எடுத்துக்கொண்டு போறீங்க கரவத்திலே குளியிலே வைக்க போறீங்க மனிதன தவிர மனிதன் மட்டும்தான் இந்த சத்தம் கேட்காதவர் அல்லாத படைப்புகள் சத்தம் மனிதனுக்கு மட்டும்தான் கேட்குது இல்லை நான் ரவிஸ்வர லாலிசன் சனிதன் கேட்டால் அவன் விழுந்துருவான் என்று சொன்ன அறிவுக்கு பட்டாலும் சரி எங்க அறிவுக்கு பராட்டியும் சரி சொல்லப்பட்டதை ஏற்றுக்கொள்ளத்தான் யாராவது ஏற்றுக்கொள்ள இல்லை என்றால் அவர் இஸ்லாமில் இருந்து வெளியாறுவார் எனவே இந்த பூமி பேசும் கேமத்துறைய நாளே ஏன் பேசுமிான் அல்லா தான் பேசும்படி அல்லா தான் கட்டளைத்தான் பூமியை நீ பேசு என்று அல்லாஹ் சொன்னான் அதனால பூமி பேசுன் எஸ் நாசு அஷ்டா தா மக்கள் கூட்டம் கூட்டமா கவர்கள் ஸ்ராமியல் அனை சூர வாயில வச்சுக்கொண்டே இருக்கிறாங்க ஒரு தடவை துணியும் இஸ்ராமியல் அனைத்தூடிய நல்லாவே இருக்கிறேன் பெருசா இருக்கும் எங்க சிந்தனைகளுக்கு எங்க புத்திக்கு அப்பாற்பட்ட ஏற்பாடுகள் ஒரு தடவை ஊதினா குரான் இது ஆயத்து الله قرآن لتريبا سولي قاتل النفقه تلولا النفقه تلثانيا مدلاغ تلوهود رضي رنده تلوهود رضي مدلاغ تلوهود رضي ملو دنيا سکنو ربو اللهم أكبر مرنجي موتا بيروانا يرنده تلوهود رضي مكبر اللهم يرمي نفاق قرآن ولي آئت فإذا نفق <تصفيق> في السور فلا عنصاب بينهم يومئذ ولا يتساءلون சூர் இரண்டாவது தடவை சூழ் ஊதப்பட்டால் குடும்பம் கொண்டாட்டிக்கு துறைய துறைக்கு நோனாவும் நினவு வராது பிள்ளைகளுக்கு உம்மா வாப்பாவா பிள்ளைய தாய்சந்தர்களுக்கு பிள்ளைகள எந்த சிந்தனைகளும் வராத நினவுரல எப்படி போனாலும் இரண்டாவது தரவாதப்பட்ட எல்லா மக்களும் எழுப்பி கபூரில் இருந்து போவாங்க எங்க போவாங்க மஷருடைய மைதானத்துக்காக அந்த நாள முழு மனித சமுதாயத்தை நாம் ஒன்று சேர்ப்போம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது எப்படியா கொஞ்சம் மைதான அத தாஜர் மலை உலகத்துக்கு எந்த மனிதனும் கடைசியா வரப்போறானோ அது வரைக்கும் முழு மனித ஒன்று சேர்க்கப்படுவார் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி இன்னாருடைய மகன் இன்னார் வாங்க என்று அழைக்கப்படும் கண்ணியம் வேண்டாம் அங்கத்தான் கண்ணியம் கேவலம் வேண்டாம் அங்கத்தான் கேவலம் இது கேவலம் அல்ல துணியா ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டேன்னா ஊருக்கு தெரிய வருமா அவ்வளவு தான் கணேசி முழு மனித சமுதாயத்திற்கும் தெரிய வருமாங்க சொன்னாங்க ரவி ஒட்டாத்த களம் எடுத்தவன் களத்துல ஒட்டாச அடிச்சு கொண்டு வருவான் முழு மனித சமுதாயத்துக்கு முன்னால எவ்வளவு பேரையும் கேவலம் காணியை பிடிச்சிருந்தா ஏதாவது பூமி வரைக்கும் அந்த காணி துண்டு எடுத்து அந்த கடத்தில மாலையா போடப்படும் வேண்டிய செய்யணும் ஆனா அங்க நிலமும் உண்டாம் தெரிய மேலான சோழரை பெரியார்கள் ஒவ்வொருத்தரையும் அழைத்து அழைத்து அங்கு அவங்களுக்கு சொல்லப்படும் இந்த சொல்லப்படும் وقال الانسان الزمناه طائره في عنقه اور منالنا سيلتا اون கலத்தை நாம மாத்திடுவோம் கலத்து الله تعالی மாத்தி அவங்க கையில கொடுத்து சொல்வான் اقرا كتابك كفا بنفسك اليوم عليك حسيبا நவோட பட்டோல வாசிச்சு பாரு உன்ன கேள்வி கணக்கு இதே போதும் வாசிச்சு முடிவு செஞ்சுப்போம் நீ சொர்க்கத்துக்கு போக தகுதியா நலகத்துக்கு போக தகுதியா துணியால காலத்து எப்படி கழிச்சிருக்கிறாய் சொர்க்கத்தை சம்பாதிச்சிருக்கிறியா துனியால துனியால வாழக்கூடிய காலத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்புக்களாலையும் நன்மையை சம்பாதிச்சியா பாவத்தை சம்பாதிச்சியா கூட்டி கழிச்சு பார்த்தா நன்மை கூடயா பாவம் கூடயா வாசிச்சு நீயே முடிவு செஞ்சுப்போம் தெவ விளம்பறார் ஒவ்வொரு மனிதனும் அவன் அவனுக்கு எதிராக விளை செஞ்சானோ அது அவங்க பெற்றுக்கொள்வார் முயற்செஞ்சான் வாழக்கூடிய காலத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்திருந்தாலும் சரி அவன் முழு வாழ்க்கையிலே எதற்கு பாடுபட்டான் துனியாவுக்கு பாடுபட்டானா ஆக்கலத்துக்கு பாடுபட்டானா சொற்கத்தை நரகத்தை சம்பாதிச்சானா என்பதை அவன் மேல பின்னால பார்த்துக் கொள்வான் அவங்க பூர்த்தியான புலி அங்கதான் கொடுக்கும் இது பூர்த்தியான புலி கொடுக்கிற இடம் அல்ல இது நன்மைகளுக்கு பூர்த்தியான கூலியோ செய்த பாவங்களுக்கு தண்டனையோ கொடுக்கிற இடம் அல்ல இது துனியா தாங்காதி இந்த உலகம் தாங்காதி பூர்த்தியான புலி அங்கத்தான் கிடைக்கும் நன்மை செய்றவங்க எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க சாப்பிட வழி இல்லாம ராமில்லாம உடுக்கு உடுப்பு இல்லாம பல அமைப்புல இருக்கிறார் எவ்வளவு அநியாயம் செய்தவங்க வெறும் பாவிகள் துணியா அடிப்படையில் ஜாதைய அழகா இருக்கிறான் இதே அறிவிக்கிறது துனியா கொடுக்கிற இடம் அல்ல அதனால தான் அநியாயக்காரன் நல்லா இருக்கிறான் நல்ல அல்லாக்கு விருப்பமான காரியங்கள் ஈடுபடக்கூடிய கஷ்டப்படுறான் இதே அறிவிக்கிறது கூலி கொடுக்கிற இடம் இதுக்கு என்ன தனியா அதனால தானே அநியாயக்காரன் நல்லா இருக்கிறான் நன்மை செய்வனா நல்லா இருக்கணும் அப்படி இல்லை மாற்றமா பாத்தையில மனிதன் சொல்லுவான் இல்லா இது புதுனமான ஒரு ஏடா இருக்குது இதுல சிறுசி பெருசி எதுவும் விடுபட்டு இல்லை எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறேன் ஒளிச்சு செஞ்சது மறட்சி செஞ்சது இரவையில செஞ்சது தனிமையில செஞ்சது வெளியூருக்கு போய் செஞ்சது வெளிநாட்டுக்கு போய் செஞ்சது எல்லாம் இருக்குதே மேலக்கு இல்லை பாப்பாரு அல்ல சொல்றான் அவங்க செஞ்சதை தான் அவன் பெற்றுக்கொள்றான் அவன் செய்யாதவன் தான் அதுல எழுதப்பட்டு இல்லை தான் எழுதப்பட்டிருக்கு மரியாதம் செய்யக்கூடியவனா இல்ல தெரியத்துக்குரிய மேலான சோதரே பெரியாரே யாருடைய பட்ரோலை அவரது கையில கொடுக்கப்படுவோம் அவன நன்மைகள் அதிகம் அவன் சந்தோஷமா சுருக்கம் போவாங்க அல்ல பாதுகாப்பும் யாருடைய பட்ரோலை இடது கையில கொடுக்கப்படுவோம் அந்த மனிதன் கஷ்டப்படுவான் கைசெய்தப்படுவான் கண்ணீர் வடிப்பான் அதுவான் மண்டாடுவான் கதறுவான் என்னென்னோ சொல்லுவான் என்னென்னமோ சொல்லுவான் ஆனா சொல்லுவேன் இல்லை எனக்கு இந்த பட்டோ கொடுக்கப்படாம இருந்தா நல்லா இருந்திருக்கும் அவர் சொல்லுவார் எனக்கு கேள்வி கணக்கேட்டா என்னன்னு தெரியலே அவன் வேதனையில மன வருத்தத்துல கவலையில அந்த மனிதன் சொல்லுவான் இப்படி சொல்லுவான் நான் மரணித்ததோட மௌத்தானதோட என்னை அடக்கினாங்களே அடக்கினதோட அப்படியே மண்ணோட மண்ணாவே போயிருந்தா நல்லா இருந்திருக்கு நான் ஏன் எழுப்பப்பட்டேன் ஏன் எனக்கு இவ்வளவு சிரமம் முடிவாக ஏன் எழுதப்பட்டோட நரவ போறத்துக்கு முடிவு கையில் தரப்பட்டிருக்கிறேன் இதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தால் நன்றா இருந்திருக்குமே என்று கவலைப்படுவான் அந்த நேரத்தை என்னுடைய மால் என்னுடைய சொத்து செல்வம் என்ன காசு வீடு வாசல் என்ன சொத்து செல்வங்கள் எதுவும் என்ன நரத்தை பாதுகாக்க இல்லையே ஓடி ஓடி ஓடி ஓடி சம்பாதிச்சார் ஒன்றுக்கு நேரம் இல்ல விவாதத்துக்கு நேரம் இல்ல நன்மையான காலத்தில் ஈடுபட நேரம் இல்ல அலாம் அலான் பார்க்க அவருக்கு வட்டி பாத்தாலத்தோட முடிஞ்சு இப்ப எல்லாம் இன்னைக்கு அதுதான் ஆட்கள் இருக்குது சூழ்நிலை இன்றைக்கு முயற்சியோனா நடக்கும் உள்ள நூல் கல்வில நூல் இல்லைண்டா கலிமாவுக்கு பாடுபட இல்லைண்டா கலிமாவுடைய வர இல்லைண்டா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குரான் முயற்சி தான் நடக்கும் எங்க எப்பயும் அப்படித்தான் நடக்கும் உயிர் செய்வோம் அல்லா பாஜா போட்டி ஆறாம் வேண்டாம் கல்யாணத்துறைக்கும் ஆறாம் தான் பேர் எத்தனை பேரும் வைக்கலாம் எத்தனை பேரும் மாத்தலாம் மாத்தி மாத்தி பேர் வைக்கலாம் வேண்டிய பேரை ஆறாம் தான் அது உண்மை யாரும் செய்யல கணியத்துக்குரிய மேலான சோர்களே பெரியார்களே ஹேமத்துலேயே நாள் எனதான் அந்த மனிதன் கை சேதப்படுவான் கவலைப்படுவான் கண்ணீர் வரிப்பான் அவன் சொல்லுவான் ஓடி ஓடி ஓடி சம்பாதிச்ச பணங்கள் எவ்வளவு பணங்களை நான் சேர்த்தேன் என்னுடைய காலம் எல்லாம் அதுக்குத்தானே கழிஞ்சிச்சு பட்ட பதவிகள் அடையிறதுக்கும் சொத்து செல்வங்களை சேர்க்கிறதுக்கும் தானே என்ன காலம் கழிஞ்சிச்சு அந்த இந்த சொத்து செல்வம் இன்றைய என்னை நலத்திலிருந்து பாதுகாக்க அதிகாரம் என்ன பதவிகள் போச்சு அழிஞ்சு போச்சு வேளாண் சோழனே அல்லா தாலா அந்த மனிதனை பழக்கமாறு கட்டளை பிடிச்சி அவன் கைகளை கட்டி அவனை தள தள்ளுங்க அதுக்கு பின்னால எழுவது மூலம் நீளமான சங்கீதான அவன கட்டப்படும் எல்லாம பயங்கரமானது அங்க உள்ள வேதனைகள் அங்க உள்ள நெருப்பு சில சகோதரர்கள் இப்படி சொல்றாங்க சந்திச்சா சொற்கம் போனா நரகத்துக்கும் எழுபது மடங்கு பயங்கரமான கடினமானது காரமானது அந்த நெருப்பு சோர்லை நரகத்துடைய நெருப்பு அது கருப்பு நிறம் கருப்பு நிறம் அதுலிமா இருட்ட கடுமையான இரவு எப்படி இருக்குமோ அத போல அந்த நகரத்துடைய நெருப்பு சிவப்பு நிறம் வந்து கருப்பு நிறம் இதில் மடங்கு காரமானது எழுபதுல ஒரு மடங்கு தான் காரணமான அளவு தான் எங்களுக்கு தரப்பட்டதுல உங்களுக்கு பிரயோஜனம் எடுக்காம போகும் என்று நபி சந்தாலேஸ்வரன் சொன்னார் நெருப்பால் என்னென்ன பிரயோஜனம் உடுவி கொண்டு போகும் சொல்ற இறுதியோ கிழிச்சு கொண்டு போகும் சும்மசல நரகத்துல நெருப்பிங்க நெருப்பும் இந்தியாவில் ஒரு சமூகம் நடந்தது நடத்த ஒருவர் அவரு கபூர்ல அவருடைய போர் விழுந்த நேரத்துல தன்னுடைய சகோதரி அடக்கப்பட்ட நேரம் அடைக்கிற நேரம் இவரு தான் குளிக்குள்ள இறங்கி மையத்தை அடக்கினார் அவருடைய குணசாது அவருக்கு யோசனைக்கு வந்து யாருக்கும் தோண்டி கைய போட்டார் நெருப்புல கைப்பட்டு அங்கே ஆளுமாவது இந்த ஆயத்துக்குடியா சொன்னார் இந்தியா சேர்ந்தவங்க அவங்க இந்தியாவில இந்தியாவில் நடந்த சம்பவம் உலக ஆராய்ச்சி செஞ்சாங்க இது என்ன கையில நெருப்பு பட்ட ஆறு எப்படி முடிவு செஞ்சாங்க உள்ளங்களை உள்ளே அல்லாட வழக்கத்திலே இல்ல பொதுவா வரைவான விஷயங்களை காற்றுவது அல்லாட வழக்கத்திலே இல்ல ஆனா ஏனும் சில சில நேரங்கள் அல்ல வெளிப்படுத்தினால் மக்கள் விலகிக்கொள்ளும் என்றதுதான் சொன்னாங்களே கபூருடைய வேதனைய அல்லா இடத்துல நேரடியா காட்டும்படி துவார் செய்வேன் ஆனா ஏன் துவார் செய்யலைண்டா துவார் செஞ்சா மக்கள் மையத்தில் அடக்காம விட்டுருவாங்களோ என்ற பயத்தினால தான் அப்படி செய்யலை மேலான சோழனே பெரியார்களே ஆக நரணம் ரொம்ப பயங்கரமானது அதைத்தான் பாவிகள் சாப்படுவாங்க அது பாவிகளை தவிர சாப்பிட மாட்டான் அதை சாப்பிட்டால் தொண்டையிலிருவி கொள்ளும் இந்த உடல் அல்ல நரவத்துடைய உடல் உடல் மாற்றி அமைக்கப்படும் உடலுடைய அமைப்பு அங்க வேதனைக்கு ஏற்ற மாதிரி அங்க உள்ள தேர் பாம்பு விஷய ஜந்துக்கள் அங்க உள்ள நெருப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி உடல் தான் கொடுக்கப்படும் அங்க உள்ள தோல் ரொம்ப கனமானது காபுடைய தோலை பத்தி அதித்துல வந்து இருக்குது ரெண்டு நீளமானது நரகவாதிகளுடைய தோல் இந்த தோல் எரிஞ்சி கரிஞ்சு போல நாங்கள் புதிய தோல் மாத்துவோம் ஏன் புதிய தோல் மாத்துறது வேதனையை நல்லா ருசிக்கிறதுக்காக வேதனையை நல்லா விளங்குறதுக்காக அனுபவிக்கிறதுக்காகத்தான் தோல் மாற்றுவோம் யாரையும் பாதுகாக்கும் மேலான சோழனை பெரியாது சாப்பாடுகள் கல்வி முள்ளுகள் சாப்பிட்டா கீழே இறங்காதே அது சாப்படுறது கொடுக்கிறது அல்ல அது கஷ்டப்படுத்துறது பசிய போக்குறதுக்கு மேல வேதனை தண்டனைக்கு வேதனையை கூட்டிக் கொண்டிருப்போம் ஒரு கட்டத்தில் இருந்து அவருக்கு வெளியாவது ஏதாவது கேட்டார்களா எவ்வளவு காலத்துக்கு இதை விட வேதனை ஆகி அங்க நெருப்பளிரும் வயிற்று வயிறு கொதிச்சு கொண்டிருக்கிறது பசியில அந்த பசிய போக்க சாப்பாடு கேட்டா எவ்வளவு காலங்களுக்கு சாப்பாடு அது கல்வி முள்ளுகள் அதை சாப்பிட்டா இருக்கும் இங்க வேதனை அதுக்கு மேல மேலையும் வேதனையா போச்சு ரெண்டா போச்சு அதை விழு தண்ணி கேட்பாங்க தண்ணி கொடுக்கப்படும் அதை குடிக்கிறதை கிட்ட எடுத்தா முகத்தில் உள்ளது கல்முகலி புகழ் என்றது என்னை உடைய மண்டிக்கு சொல்றது எவ்வளவு சூடு என்ன இவ்வளவு சூடு தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்கப்படும் எவ்வளவு சூடானதைடா அல்லா சுனா குடிச்சா குடல் எல்லாம் துண்டு துண்டா அம்மா குடல் எல்லாம் துண்டு துண்டா போயிரு அதோட ரூ போவாது ரூபு போறதே இல்லாம மௌத்தையே மௌத்தாக்கிடுவான் அல்லாஹு மானுவா மேல அங்க உள்ள பாம்பு தேர்தலை பொதுவாக இறங்கி வச்சிருக்கிறாங்க நரகம் எல்லாம் இருக்குதான் சொருக்கம் காஃபி இருக்குதான் போறது முஸ்லீம்கள் எல்லாம் சொர்க்கம் எல்லாம் போடணும் செய்த அநியாயத்தில் செய்யணும்ராத்தியம் செய்யணும் அமாத நேரடியா சொர்க்கம் போக முயற்சி அதிகமான முஸ்லீம்கள் நல்ல போயிட்டு தான் சொருக்கம் போவங்கள் அதனால தான் ரெடியா சவுபா செஞ்சு கொண்டேங்க ஒரு முஸ்லிம் அவரால் ஏதாவது ஒரு பூமி அவரால் ஏதாவது ஒரு பாவம் நடந்தா அவர் நிலைப்பாடு பெரிய ஒரு மல என்னுடைய மேல விடப்போகுதி அதை போல நினைச்சு கொண்டிருப்பார் ஒரு முன்னாபின் பெரிய பாவங்களை செஞ்சுட்டு அவன் நினைப்பானா ஒரு கொசி வந்து மூக்கல நின்று கொசி அந்த மூக்குல வந்து நின்று அது அப்படியே பறந்து போனதை போல நினைப்பானான் அவனுக்கு கணக்குமில்ல பாவத்தை செஞ்சு பூமியின் சின்ன பாவங்களை செஞ்சிட்டு செஞ்சுட்டோம் மலை ஒன்று மேல விழக்கூடிய நேரத்துல எவ்வளவு அவன் உள்ளத்தை ஒரு பதத்தை விரிச்சிமோ அதை போல ோ அதுவழி அடைய மாட்டான் அவர்தான் வெறுப்பு சந்தோஷம் அவர்தான் இதா செய்யும் நன்மை செஞ்சவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு பாவத்தை செஞ்சவனுக்கு கவலை ஏற்பட்டா நீத்தா பூமி செல்லலாம் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சவநிலை பெரியார்களே பெரியோரு கூட்ட காரணத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிறான் அந்த உண்மத்த சமுதாயத்தை பார்த்த பாதுகாத்துல சொல்ல வந்த விஷயம் சவலார்களே அல்லா சிவாணா இந்த பூரா படைச்சான் இந்த பூராத்த ஒரு அழிப்பான் அழிச்சு முடிச்சுடுவான் அதுக்கு பின்னால அவன் அல்லாவுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கம் போவது விருத்து நன்மை ஒரு பாவத்தை செஞ்சா ஒரு ஒரு பாவம் தான் எழுதப்படும் சொல்றாரு அடுத்தது அதிப்பில வந்து இருக்குது ஒரு நன்மை செஞ்சா உடனே எழுதப்படும் ஒரு பாவம் செஞ்சா உடனே எழுதப்பட மாட்டார் பொறுப்படாது இந்த வலது பக்கத்தில் உள்ள மரத்து சொல்றார் இந்த பாவம் கொண்ட இடது பக்கத்தில் உள்ள மரக்கு பாவத்தை செஞ்சவு எழுத போனா மரத்து சொல்றார் வலது பக்கம் உள்ள வழக்கு கொஞ்சம் நில்லு அந்த மனிதனை திருப்பா செய்யக்கூடும் لقد قلت بي يا ميران الصور اللي بريان لي تايم كوروكو بروني عاو كوروكو بروني الله يبوله يركم الله يبوله الطعام فارم سنجانه عو منك يتيار يا ابن آدم لو بلغت ذنوبك عنان السماء ثم استغفرتني غفرت لك يا ابن آدم لو اتيتني بقرام الأرض خطايا ثم لقيتني لا تشرك بي شيئا لأتيت بقرامها مغفرا கட்டியலையம் செய்தி என்னிடத்துல வந்தால் இணை வைக்காத நிலைவேல என்னிடத்துல வந்தால் நான் உனக்கு நீ எந்த பாவம் செய்தியோ அதே அளவுக்கு மன்னிப்பு தர தயாராக அல்லா மன்னிக்க தயார் தயாரா கணேசன் வாரத்தில் அல்லா உத்தால வந்து கேட்கிறான் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய இல்லையா அவரை தேவைகளை பூர்த்தி செய்ய அவரது இல்லையா கேட்கிறதா சொல்லுதா செல்ல அடையும் வரைக்கும் அடைஞ்சிருமோ அப்ப தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு கணியற்றுக்குரிய மேல சவரநிலை பெரியார்களே அல்லா சுபகான் எங்களுக்கு சுருக்கமான ஒரு காலம் தந்திருக்கிறார் நீண்ட வாழ்க்கையல்ல மேலான சவால்களை ஒரு ஐம்பது அறுபது எழுபது வருஷம் வாழ்க்கை என்ன வாழ்க்கை அல்லாத கட்டளை என்ன அல்லாத ஏவல்கள் என்ன அல்லாத விளக்கத்தை நல்லா விளங்கணும் அதை விளங்குறதோட எங்களுடைய இமான் சீராக்கப்படுவோம் பிர சோம் உண்டாகும் தூக்கத்தை விட தொலைதை சிறந்தது சிறந்தது சொல்லப்படுவது சொல்லப்படுவது இவர் என்ன செய்வார் சத்தம் கேட்குது கட்டாயம் சுப தொலை தான் சுபவுடைய தொழிலையா இம்மான் ஜமாத்தோட தொழுதா பாதி இரவு நின்று வணங்கின நன்மை கிடைக்கும் சாயி முஸ்லீம் சுபவுடைய தொழிலையா இம்மான் ஜமாத்தோட தொழுதா பாதி இரவு நின்று வணங்கின நன்மை கிடைக்கும் நன்மை தெரியும் விளங்கி வச்சிருக்கிறார் திரும்ப படு தூங்கிடுவார் ஏனென்றால் இந்த உடலை சுமந்து கொண்டு பள்ளிக்கு வாரத்துக்கு ஈமான் நூல் இல்லை ஈமான்டைய பிரகாசம் இல்லை நல்ல தூங்கி எட்டு மணிக்கு எழுபவர் சொல்லுவார் எப்ப விழிப்பு வருவதோ எப்ப உழிச்சு கொள்வோமோ அப்ப தொலை அப்படின்னு சொல்லிடுவார் அல்லா பாதுகாப்போம் சொல்றேன் ரொம்ப பயங்கரமான சமான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்க ஆதாரம் இப்படி சொல்றது ஆதாரம் பண்ண அவர் சொல்லுங்க யாரு காவலே திரும்பிங்க ரொம்ப கலைப்புல எங்களை சோழனே எவ்வளவு சிரம மனைவியுடைய காலத்தை யுத்தங்கள் செய்யறது பல தாவாக்கள் சோழே குதிரையிலும் ஒட்டாக்களையும் போவாங்க கைதர் நடந்து போற கூட்டம் இருப்பார் ஒரு ஒட்டாரம் பத்து பேருக்கு சில யுத்தங்கள்ல மாறி மாறி போகணும் இவர் ஒரு கிலோமீட்டர் போனார் அடுத்தவர் அவர் இறங்குவார் அடுத்தவர் ஏறிக்கொள்வார் இப்படித்தான் சிரமம் இப்படி சிரமங்களோட யுத்தம் மதினாள மேலான சோழி தியாகம் செய்ய யாரும் தயாரில்லை செய்வோமா தியாகம் செய்வோமா பாடுபடுவோமா உடல் பொருளாதம் செய்வோமா எங்களுக்கு எங்களுக்கு மேலும் இல்லை வெளியே மேலான சோழன் பயன் பண்ணும் தியாகத்துக்கு ரெடியா கேட்டா கேளா ஈமான் இல்லை ஈமான்ல விலகீனம் ஈமான் அப்படி யுத்த வரப்போல ரொம்ப கலை போல வாழாங்க அதற்கு அவங்க பொறுப்பாக்கிறாங்க சொன்னீங்க சொன்னா அதற்கு எல்லாம் யார சூழல் பிடிச்சு கொண்டுச்சோ அதே தூக்கே வந்து இத அதனால அதுக்கு ஆதாரம் சேர்ந்த போன்றதுக்கு ஆதாரம் தேடணும் இது என்ன இருக்குது ஹஜீஸ் தான் என்ன வந்திருக்கிறேன் குராண விலங்கு சாபாத்தரை வச்சு நபியா நபியுடைய வார்த்தை வச்சு குறான விலங்கு சும்மா வார்த்தைகளை மட்டும் விளங்க ஆரம்பிச்சா அல்லா தாலா கொஞ்சம் நான்கு வழி கேட்டுல తనియத்துக்குரிய நேரం అంటే అల్లాహ్ ఖురాన్‌లో చెప్తున్నాడు యాయ్ యా నబియ్ కుల్ లిజవాజికా వబనాతికా వనిసాఇల్ ముమినీనా యుద్మినా అలైహినా ఇన్ జలాబి బిహినా iracialక దునా అయ్యు రఫ్ల ఫలా యుదరీన్ నబియ్ ఒరే నబియ్ మార్కు చెల్లుతాడు వబనాతికా ఒరే పెన్ మార్కు చెల్లుతాడు వనిసాఇల్ ముమినీ ఒమినా పెన్గలకు చెల్లుతాడు என்ன சொல்லுங்கே கவர்ச்சியாக இருக்குது பண்ண ஜலாபி ஜில்பாப் பூரா உடனே மறைக்கக்கூடிய ஒரு ஆடைக்கு தான் ஜில்பாப் டிக்சனரி எடுத்து பார்த்தோம் முன்பகுதிய நான் மூட தேவையில்லை நபியுடைய காலத்துல அடிமைகளை தவிர மக்கள் தான் அடிமைகள் இப்ப இல்லை இப்ப எல்லாம் சுதந்திரமானவங்க தண்ணியத்துக்குரிய மேலான சவர்களே பெரியார்களே அல்ல என்ன சொல்றாங்கிறதுக்கு நோய்க்கப்படாது அடங்கியிருந்த ஜாஹிரியா தாக்கு பெண்கள் அலங்கரிச்சு கொண்டு போன மாதிரி போவாரு நசாராக்கள் சொல்றாங்க பெண்களே உங்களுக்கு இஸ்லாத்திர சுதந்திரம் கிடையாது நாங்களும் இறங்கினிய தான் வேற என்ன நடக்கும் எந்த அளவு நீங்க ஒரு சூழ்நாட மனைமார்க்கிட்ட ஏதாவது கேட்கிறேன் ஆங்கில அப்ப ஏதாவது தேவைப்பட்டாலும் வராய் ஹிஜாப் ஒரு தேக்கு பின்னால் இருந்து பேசுங்க கேள்விக்கு ஏதாவது சுத்தித்திரம்யல் <laughs> அல்ல அல்ல சொல்ற பெரிய தாழ்த்தி இனிமையான தென்னியக்குரிய மேலான்னு சொல்லி யாருக்கும் பொதுவா எங்களுடைய சொல்ல சுத்தம் எங்களுக்கு என்ன அல்லா அறிந்தவர் சொல்லி நபி சாபாக்களை சொல்ற சாதாக்கூடிய நேரத்தில் நீங்க சுத்தமாக சாபாக்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் கயிறு குருவு தந்தவர்கள் இந்த உலகத்திலே ஆக திறந்தவங்க சாபாக்கல் அடுத்த பேசியில் ஒரு சிலிருந்து அழிவு நெருங்கி கொண்டிருக்கிற காலத்தை இருக்கிறோம் இந்த எல்லாத்தையும் என்ன அறிவிக்குது பெண்களோட எப்படி நடந்து போடுவோம் தெளிவா விலங்கு தான் ஆயிரத்தில மட்டும் தான் சொல்றேன் அடுத்தது கண் கல்விக்கும் தொடர்பு சகி முஸ்லீம் முஸ்லிமின் எந்த எந்த ஒரு முஸ்லீம் ஒரு பெண்ண கண்டு பெண்ணுடைய குடுப்பானா அதுல ருசிய இபாதத்த என்ன படும் ருசி படும் ருசி பட்டா நேரம் போய் விளங்கா இன்றைக்கு எங்களுக்கு ரெண்டு ரெக்கார்ட் தொழுவதையும் நாலு ரெக்கார்ட் அதரத்து கொஞ்சம் பெரிய ஒரு சூறாவை இவருக்கு ஒரு நிலவும் வேலை வெட்டி எழுதி எடுத்துதான் பெரிய ஒரு சூறத்தை அதற்கு என்ன சொல்லுது பெரிய சூறா தொழுவதா இருக்கு சாப்பாடு பிசி ஆட்கள் வேலை கூட அதனால ஷார்டா எவ்வளவு சின்னலா உதவி அவ்வளவு சின்னதா ஊதி முடிச்சு கண்ணியத்துக்குரிய மேலாம் சொல்ல இன்றைக்கு பொதுவான இன்பம் காணோம் விவாதத்தை இன்பம் காண இல்லை நல்லா தூங்கிட்டு அதுக்கு ஆதாரம் கேட்டோம் ஏன் இன்னும் இவாதத்தை இன்பம் காண சகஜத்தை அடுத்த அங்க வைப்போம் ரொம்ப தூரத்தை வைப்போம் சுபவே இல்லை எங்களுக்கு நவீன பார்வையை பாதுகாத்தா விவாதத்தை ருசி கிடைக்க மேல சொல்ல கண்ணுக்கும் கல்லுக்கும் தொடர்பு அதனால சொல்லு நீ சொல்லுங்க பெண்களை கண்டா பார்வையை தாக்க சொல்லு அண்டை இந்த ஆதாரத்தை சொல்லி சொல்றாரு பூமியின்களுக்கு சொல்றாருன்னா நபியை சொல்லுங்க பூமியின்களுக்கு பார்வையை தாக்க சொல்லு அப்படி என்ற கருத்து என்னவா முகம் துரத்துக்கொண்டு போறதுனால தானே பார்வை தாக்க சொல்லுங்க வெளிச்சம் ஒரு ஆணுடைய வெளிச்சம் பலன் அளிக்கும் ரெண்டு வெளிச்சம் தேவை வெளிச்சம் கல்விய வெளிச்சத்தை கொண்டு தான் வெளிச்சம் கிடைக்கும் இல்ல சூரியன் சூரியனுடைய வெளிச்சமும் கண்ணுடைய வெளிச்சமும் சேர்ந்தா தான் ஒரு சைடு இருக்குது வெளிச்சம் விளங்காது வெளிச்சம் ஒரு வெளிச்சம் இருக்குது எனக்கு ஒரு வத்துவ விளை ரெண்டு வெளிச்சம் ஒன்று செய்யும் ஒரு வெளிச்சம் எந்த சந்தேகமும் இல்ல அன்னாட கலாம் ஒரு ஆண் நூல் அது தெளிவா விஷயங்களை பற்றி நிறைய சொல்லுங்க பெண்களை கண்ட பார்வையுடனே தாக்கி தனியாக்குரிய மேலாண் சோழனே பெரியாரளே எனவே இன்றைக்கு இந்த ஆயத்துகள் இந்த புறாணப்பட்டு தெளிவாக இருந்துது ஒரு முஸ்லீம் ஒரு பெண்மணி பருவமேத அடையிலிருந்து மௌத்து வரைக்கும் இந்த ஆயத்துல கிரமிச்சோ அண்ட் ஹிச்சரி ஏழாம் ஆண்டு ஹிச்சி ஆறாம் ஆண்டு இந்த ஆயத்துல கிரமிச்சு அதுல இருந்து மௌத்து வரைக்கும் எல்லா மனைமாறும் போக முடியுமா தாராளள ஒரு சனி முஸ்லீம் அதிக்கிறேன் ரெண்டு கூட்டம் நாடகம் போறாங்க அதுல ஒரு கூட்டம் பெண்கள் இல்ல ஒரு கூட்டம் பெண்கள் அவங்கிருப்பாங்க என்ன உள்ள ஆடை ஆண்களை தன்னின் பக்கம் பார்க்க வைக்க தன் பார்க்கறதுக்காக இப்படி போறியில சாய வைக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை தன்னின் பக்கம் சாய்க்க வைக்கக்கூடியவர்கள் அதுதான் இவர்களும் கவர்வார்கள் மற்றவர்களால் இவர்கள் கவரப்படுவார்கள் பெண்களிட அது எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்கலாம் அல்லது சிறந்திருக்கலாம் தலையுடைய முடி பெண் ஒட்டகத்தின் திமுனை போலில் தலையில் இருக்கிற முடியோட வேற முடிய சேர்த்து காட்டுறது அதுலான்னு சொல்றாங்க முகாரில வந்து இருக்கு வேற முடிவு கட்டப்படுவதோ எந்த பெண் கட்டி விட்றதோ அந்த ரெண்டு பேருக்குள்ளாங்க இந்த பெண்கள் சொர்க்கம் போக மாட்டாங்க சொர்க்கத்துடைய வாசத்தையும் அடையவாட்டா வா அது பாவத்து சட்டம் ஒரு பெண் ஏறிமன்ல இருந்து ஜித்தாக்கு வளர்த்துக்காரு அந்த பெண்மணி பூர்த்தியான அமைப்புல ஜீன்ஸ் அடிச்சு அடிச்சு பெரிய அமைப்புல இருந்தா பாக்கிறவங்க எல்லாம் விலகி கொண்டாங்க இவன் ஏதோ ஜெர்மன் பெண்மணி சவுதி கிட்ட நெருங்கக்கூடிய நேரத்தில் பாவம் செய்யக்கூடாது பெண்களுக்கு அடிப்படையான காரணமே ஆங்கில பாவத்தையும் பாருங்க கேள்விப்படுறதுனால தான் சொல்றேன் விஷயத்துல விட்டு கொடுக்க கலத்து போனாலும் சரி நதியேன் எங்களுக்கு என்ன வந்தாலும் நானும் பாவத்தை செஞ்சா எனக்கு செய்ய இடாத அப்ப நான் நலகம் போவது பிரச்சனை இல்ல ஆனா நான் நான் செய்றதுனால மக்கியங்களுக்கு அதை செய்ய வைக்கிறது அதுக்கு ஆர்வம் ஊற்றுறது அதுக்கு விளக்கம் விளக்கம் சொல்றது எவ்வளவு பெரிய பாவம் பெண்களை பார்த்தா சொருக்கத்தில் நிலவு வருவதா அல்லது வேற ஏதாவது தெரிஞ்ச விஷயம் இந்த சமான் எங்களுக்கு எல்லாம் தெரியும் மேலாண்மை ரொம்ப மோசமான ஒரு காலத்தில் எங்களுக்கு சாப்பாடும் ரொம்ப உணர்வுகளை உணவுகளை சாப்பிடுறோம் இந்த நிலைமையில போறவங்களே நீங்களும் மூட தேயில தொடர்ந்து கொண்டு போங்க சொல்லவே எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய தவறு கண்ணியத்துக்குரிய மேலான சோர்லே பெரியார்களே எல்லாத்துக்கும் மக்கள் என்னன்னா உள்ளங்கள் சீராக்கப்படும் அதனால்தான் செல்லும் பதிமூணு வருஷ காலம் உள்ளங்க பாடுபட்டாங்க இந்த குடி மது ஆரம்ப காலத்திலே ஆறாமாக்கப்பட்டிருந்தா சாபாக்கள் பிரிக்க மாட்டா என்ற ஊறி போயிருந்தாங்க குடியில் மதுல அப்படி அப்படி உள்ள பழக்கப்பட்டிருந்த பயன் பண்றோம் வந்தியாவுடைய பாவத்துக்கும் தலை சூழ்நாள் சொல்லலாம் துணியாவுடைய நோக்கத்தோட தீனுடைய காரியங்களை செஞ்சாலும் நரகம் போவேன் தான் துணியாவுடைய விஷயங்களை தீன் துணியா எப்படி முடிவு செய்யப்படும் எல்லாம் கல்யாணம் முடிக்கிறது தீன் சம்பாதிக்கிறது நீதிக்கிறது குடும்பத்துக்கு ஒருவா செலவழிக்க தந்த மனைவிக்கு ஒரு புடி சாப்பாடு தீர்த்தி விடுறது சதக்காய்ண்டாங்க செல்லலாம் மனைவிடைய ஆசையை பூர்த்தி செய்வது சதக்காய்ண்டாங்க மனைவியோட உடல்நல கொண்டது சதக்காய்ந்தாங்க சந்தேகமே நோக்கங்கள் எப்படி இருக்கிறது நீயிருக்க நீய்த்து நிச்சயமா நன்மை ஒரு காரியத்தை செய்யற அது துனியாவுடைய துணியாவுடைய எதிர்பார்த்து துணியாவுடைய ஏதாவது பண காத்தல் எதிர்பார்த்துடைய ஆரம்பிக்கப்படுதுல வந்து ரிவாயத் அதுல முதலாவது அதுல ஒருவர் யார் ஒருவர் அல்லா வழியில கொடுத்து முடிச்சாரு நிற்கிறதெல்லாம் கொடுத்தாரு பள்ளி கெட்டினாரு மந்தசா கேட்டார் வேற பாவம் செய்ய இல்ல நன்மை செஞ்சவர் நன்மை செஞ்சுட்டு நலகம் போறாரு எப்படி நடக்க போறாரு தனியார் புரிய மேல சொல்லி அல்லாத வழியில கொடுத்தார் ஆனா நோக்கம் மாட்சமா இருந்ததுனால அல்லா பாதுகாப்பு அல்லா சொல்லுவார் நீ செஞ்சாய் எல்லா டைட்டல் எல்லா பட்டமும்ல வந்துச்சு எல்லாம் சொன்னாங்க பேசினாங்க கழிச்சாங்க ஒரு ஆலி ஒரு காலி அல்ல யார யாரையும் பாதுகாக்கணும் நீ எதுக்காரில் கிடைச்சு எல்லா பட்டம் கிடைச்சிட்டு எந்தெந்த நோக்கத்தோட செஞ்சியோ எந்தெந்த லாபத்தை எதிர்பார்த்தியோ அல்லா பாதுகாப்போம் எல்லா உடனே கிடைச்சிட்டு இப்ப ஒன்று போதுகாப்பும் அந்த மாதிரி நரன் தள்ளப்படுவார் இஸ்லாமுக்கு உயிர் கொடுத்தார் அதோட பெரியவர்கள் என்ன இருக்கு அப்ப அமல் செஞ்சு கொண்டும் நரங்க போறான் பெரிய அமல்கள் எனவே தண்ணியத்துக்குரிய மேலாண் சோழே தீன தீனுடைய நோக்கத்தோட மட்டுமல்ல துனியான காரியங்களையும் வாழ்க்கையோட தொடர்பான விஷயங்களையும் எங்க உள்ளங்கள் பாடுபாடு முகப்பத்துள்ள ஒரு மனிதன் போவே என்ன அவர் செஞ்சிருந்தாலும் சரி துணியாட முகப்பத்துள்ள மனிதன் தான் போவார் நீ விரும்ப கி யாரு விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்களோ நாம துனியாவை கொடுப்போம் துனியாவை கொடுப்போம் அதுக்கு பின்னால கரத்தை தான் கொடுக்கும் துன்யாட சொப்பு ஒன்றைக்குலாம் தேவையான பாதிக்கிறது விரும்புவது இன்னொன்று யாராவது துணியாவை ஒரு ஆண் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஹரீசர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது துணியாவை விரும்பினா உள்ளத்தால அல்லாவது இருக்க கூடாது அல்லாவுடைய கூடாது அப்படியா கொஞ்சத்துல இந்த கேவல மாணத்திற்கு உள்ள வச்சா அந்த வெச்சத்துக்காக வேண்டி அல்லா நரம்பாடு அல்லாஹ் உயர்த்திட்டாரு அல்லா கேவல படுத்த மதித்தாரே அதுக்காக அமல் விவாதம் செஞ்சிருந்தாலும் துணியாவுடைய இந்த ஆயத்து தெளிவாக சொற்கத்தின் மீது ஆசை வரணும் நரணத்தின் மீது பயம் வரணும் என்றால் இந்த உள்ளத்தை பாடுபடுவோம் அதுதான் மனித உடல் ஒரு சரத்து அது சீரானால் பூரா உடல் சீராகும் அது கெட்டு போனால் பூரா உடல் பாடுபட்டோடு கையாண்டாங்களோ அந்த முறையை தவிர சிறந்த ஒரு முறை கிடையாது தந்த உடல் பொரு தண்ட உடல் தந்த பொருள் இருபத்தொரு பொருள்காரர் எனக்கு நான் பாடுபடல அது முறையா இல்ல ரசுல் தாவத்துடைய பின்பற்றுவோம் உங்களிடத்துல எல்லாரும் சொன்ன கருத்து உங்கள்கிட்ட நான் கூலி எதிர்பார்க்க இல்ல கூலி எனக்கு அல்லாத்தான் தருவான் நான் அல்லாவீதான் கூலி எதிர்பார்க்கிறேன் அலைஞ்சாக திரிஞ்சாக ஏற்றப்பட்டாங்க அடிபட்டாங்க நோவிக்கப்பட்டாங்க எல்லா சிரமங்களும் கொடுக்கப்பட்டதே சபரோடு இருந்தாங்க முயற்சியை தொடர்ச்சியா செஞ்சாங்க அன்பான கண்ணியமான சோழா சொன்னே துப்பில்லா அல்லாத விஷயத்துல தீனுக்காக எந்த எனக்கு நோவினை கொடுக்கப்பட்டதோ அத நோவினைகள் யாருக்கும் கொடுக்கப்படையில் சொன்னார் அல்லா நவி செல்லி இருபத்தி மூணு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இன்பங்கள் அனுபவிக்கின்ற மேலான ஒரு தலைவர் மாவரச்சி கொண்டிருக்கிறாங்க தோல் உடுக்கிறது உடுப்பு இல்லை வேணாம் சொல்றேன் மகளுடைய நிலைமை துணிய ஆகிய தலைவருடைய மகள் மனித புனித நபிமார்க்கும் தலைவர் உள்ள போனா போல உள்ள கேட்டு பாருங்க சில தோள்கள் தொங்கிக் கொண்டிருக்க சில ஆடைகள் கண்ணியத்துக்குடிய மேல சொல்லி அங்க அந்த காலத்துல கஷ்டத்துக்கு உடுப்பு உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லாத நிலைமையில தோல அறிஞ்சிருக்கிறான் ஹரிசர் தெளிவா வந்திருக்கு சகாபாக்கள் நபியுடைய மஜில் போல சிலர்கள் பின்னால இருந்து கொள்வாங்க ஏன் என்றா சரியா உடலை மறைக்கிறது உடுப்பு சில சகாபாக்களுக்கு மறைஞ்சு கவராகி இருந்து கொள்வார் கண்ணியமான நபி செல்ல இல்லாத செல்ல அவங்களுக்கு முன்னால போய் இருக்கிறேன்டா ஒழுங்கா உடுத்துக் கொண்டு இருக்கவனுமே சரியா உடலை மறைக்க அடையில நிலைமை கண்ட நேரத்துல கண்ட உடனே மகளே இந்த துணியாட கஷ்டங்களை துன்பங்களை பொறுத்துக்கோகளே ஹரத்திகா நாளைக்கு ஆபரத்துல அல்லா மிகப்பெரிய ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான் அந்த இன்பங்கள் அனுபவிக்க இந்த துணியாட கஷ்டத்தை பொறுத்துக்கோ மகளே மக்களுக்குச்சாங்க துணியால படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஆசத்துல பெரிய தரஞ்சா இருக்கு எனவே என்னால் துணியால கஷ்டப்படட்டும் பரவாயில்ல இந்த கஷ்டம் தற்காலிகமானது கொஞ்ச நேரம் கொஞ்ச நாளுக்கு ஆனால் இந்த கஷ்டங்களுக்கு பதிலாக தயாராக சொர்க்கம் அது நிரந்தரமானது நிலையால் நிலையானது அழிவில்லாதது முத்தமிடுவாங்க பாப்பா பாப்பாவுக்கு அது பாத்திமா தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க அதுக்கு ஹதிஜா மூலமா கிடைச்ச மால் பாத்திமானது எல்லாம் ரொம்ப ஒழுக்கமானவங்க ரொம்ப கண்ணியமானவங்க ரொம்ப பொறுமையோடு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையே கஷ்டத்தை தான் கழிஞ்சிச்சு அதர் பாத்திமாவுடைய ரசூல் இந்த அடிக்கடி ஆறுதல் சொல்லுவாங்க மகளுக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் சில நேரம் பிள்ளைகளை வேற பிள்ளைங்களை பார்க்க போனா பிள்ளைங்களை அழுது கொண்டிருக்கும் ரசூலாட வீட்டு பக்கத்திலே தான் அதர் பாத்திமாவுடைய வீட்டுக்கு விழுந்தது பிள்ளைகள் அழுது போனார்களே அந்த நேரத்தில் எடுத்து சொன்னாங்க பாப்பா மவுத்தாவிட்டாங்க ரசோருல்லாய் செல்லலாறு சில மவுத்தானது அதன் பாத்திமாவுக்கு வாழ்க்கையில ஆகப்பெரிய கவலையா போச்சு சா வாக்கள் மையத்தை அடக்கிட்டு வந்தாங்க சா வாக்கள் மையத்தை அடக்கிட்டு வந்தாங்க கணவன் அழிவதி அவங்களும் அந்த அடக்குறை விஷயத்தில் ஈடுபட்டாங்க குளியில இறங்கி ரசூல்லா அடக்குற விஷயத்த முழுமையா கலந்து கொண்டாங்க அடக்கிட்டு வந்ததுக்கு பின்னால பாப்பா அழிவதி கணவன் கிட்ட கேட்டாங்க உள்ளத்தோட கையால மண் போட்டீங்க அல்ல நவீன பூமிக்கு உள்ள குளிர வச்சு கைகளால மண் போட்டீங்களே எப்படி மண் போட்டீங்க உள்ள வெதம் குடிச்சிச்சா சந்தோஷமா இருந்ததா என்று கேட்டான் எவளும் வெளியக்கூடிய மேலான சோழிலே பெரியாரி வீட்டிலேருந்தான் இருக்கிறது அதை பாத்தியமா அந்த கபருடைய மண்ணை எடுத்தாங்க மண் எடுத்து கண்ணத்தை வச்சு முத்தமிட்டாங்க முத்தமிட்டு கொண்டு அழுது அழுது ஒரு வைத்து படிச்சாங்க கவலை தாங்க இல்லாம அழுதாங்க அழுது கொண்டு இந்த வைத்த படிச்சாங்க சொன்னாங்க ما ذا الا من شم ما ذا الا من شم تربه احمدي الله يا شم ما ذا زماني والله يا سبت عليا مصايب لو انى سبت على الايام و الدنيا لياليه هذا اللي قلنا ما ذا الله من شم تربه احمدي نعم ان احمد صلى الله عليه وسلم رسول الله صلى الله அவருடைய மண்ணை நான் விட்டேன் பரவாயில்லை நான் இந்த உலகத்திற்கு பின்னால் வாழ்ந்தாலும் சந்தோஷமே கிடையாது சொல்லிட்டு சொன்னாங்க சுதலைகளின் எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எனக்கு ஏற்பட்ட சிரமங்கள் இந்த சூரியனுக்கு ஏற்பட்டிருந்தால் இந்த பகல் நேரத்துக்கு ஏற்பட்டிருந்தால் பகல் சூரிய கருத்தி பகலே மாறி சிந்திச்சு போயிட்டார் வாழ்ந்த காலம் நபி சோதரலை வரக்கூடிய பதினெட்டு வயசு 14 பத்து வருஷம் பத்து வருஷம் இருபத்தெட்டு வருஷம் தான் இருபத்தெட்டு வருஷம் வாக்கப்பட்டிருப்பாங்க சொற்க பெண்களுக்கு தலைவி என்று சொல்றோம் மேலாடு ஒன்பது மனைவாரும் வருஷையா அணக்கப்பட்டிருக்கிறாங்க பக்கத்தில் அவங்களுக்கு பக்கத்துல அதை பாத்தியமாவும் அணக்கப்பட்டிருக்க இந்த பூமிக்கு மேல இருபத்தி எட்டு வருஷம் வாழ்ந்தாங்க பூமிக்கு கேல கீழே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்பமான சந்தேகம் இல்லாம இன்பமான சந்தோஷமான வாக்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நிர்ணயத்துக்குரிய மேலாண் சொல்ல பெரிய முஜா பெரிய தியாகங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிற மேலாண் சொல்லே நேரங்கள் அதிகமா போச்சு அதனால விலங்கிக்கொள்வோம் இதுதான் நபியுடைய வாழ்க்கை சகாபாக்க வாழ்க்கை நபியுடைய பிள்ளைகள் நபியுடைய மனைமாருடைய சருத்திரங்கள் எடுத்து பாருங்க எவ்வளவு கஷ்டத்தோட காலம் கலைஞ்சிருக்கு வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் முடிஞ்சிருக்கு அவங்க துணியாவுடைய இன்னைக்கு நாங்க எந்த துன்யாவை நோக்கமும் வச்சிருக்கிறோமோ எந்த துணியாவுக்காரண்டி தீனுக்கே நேரம் இல்லைன்னு சொல்லிக்கொண்டிருக்கிறோமோ வேளாண் சவரில் பெரியாரில்ல அவங்களோட காலம் எல்லாம் தீனுக்கே தான் கழிந்தது அவங்களுக்கு எது முடிவு செய்யப்பட்டது அது கால அடிக்கி எனவே மேலாண் சோழனே இன்றைக்கு அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு பாதுகாக்கப்பட்ட இஸ்லாம் என்னோட கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறேன் முயற்சிகள் சோழனே உருவாத்திலும் இஸ்லாத்த முஸ்லீம்களை அடியோடு இல்லாமக்கணும் திட்டம் போட்டு முயற்சி இந்த நாங்கள் எவ்வளவு உழைப்பு செய்ய வேண்டியிருக்கிறேன் உண்மையிலே தாவத் காபி இருக்குதான் கொடுக்கணும் காஃபி தாவத்னும்படி காலேன் இருக்கிறேன் பத்து குடும்பம் சோழலே அப்பாவி முஸ்லீம்கள் வெளியிறங்கி பார்த்தா தான் ஒவ்வொரு கிராமங்கள் ஒவ்வொரு ஊர்களுக்கு அலைஞ்சி திரிஞ்சி ஏழு மேலும் பள்ளங்கள் ஏறி இறங்கி பார்த்தா தான் முஸ்லீம்களோட ஆளால் எவ்வளவு பரதாபான நிலைமையா இருக்கும் எனவே மேலான சோழலை நாம கொஞ்சம் தயாராகும் ஏனால நேரங்கள் காலங்கள் அல்லாட தீர்வு கொடுக்கணும் இதை கொண்டு ரெண்டு வேலை நடக்குது காவல்துறை கொண்டு ரெண்டு பேர் நடக்குது எங்கள்ட்ட சீர்திருத்தம் வருவது எங்க உள்ள பக்குவப்படுவது எங்க கல்புல நூறு படுவது இமால வளர்ச்சி உண்டாவது அதே நேரத்தில் மக்களுக்கு மத்தியிலே மாற்றம் உண்டாகும் மக்களுக்கு மத்தியிலே வல்ல மாற்றங்கள் உண்டாகி கொண்டுதான் இருக்கிறார் முழு துனியாவை வல்லாம் உண்டாகி கொண்டு அதனால அன்பான கண்ணியமான சோழலே கல்வி கெடுங்க கொஞ்சம் முயற்சி செய்யுங்க எங்க நேரங்கள காலங்கள ஒதுக்கி வாழ்க்கை எப்படியோ போய் கொண்டிருக்கிறது பரவாயில்ல நேரம் எப்படியும் கழிஞ்சு போவோம் அல்லாட்ட தீனுக்காவி கொஞ்சம் நேரங்கள் காலங்கள் களியற்ற மேலாண் சோழே அதனால கொஞ்சம் ஹிமத் வச்சு கல்வி கெடுத்து சொல்லுங்க உங்களை யார யார் தயாரா இருக்கிறீங்க அல்லாட பாதுகா கொஞ்சம் கால நேரங்கள ஒதுக்கி போ சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க வேளாண் சோழன் ஹக்கான வேலை உண்மையான வேலை ஆனா தண்ட உடல் பொருளை கொண்டு செய்யப்படக்கூடிய வேலை புறான் அதிச வச்சு செய்யப்படக்கூடிய வேலை அல்லா திரும்ப செய்வார் அவசரமாக வெளியாக சொல்லுங்க வருஷங்கள் சோழ வாழ்க்கையில பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாருக்கும் இருக்கும் எப்ப பிரச்சனை சோழனு மவுத்து வரும் பிரச்சனை முடியும் மவுத்து தான் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் முடிவு மவுத்து தான் ஏற்பாடோட போனா ஏற்பாடு இல்லாம போனா ஆபப்பெரிய பிரச்சனை அவத்தோட ஆரம்பிக்கும் வேற யார் தயாராக நாற்பது நாளைய சொல்லுங்க மலக்குமருடைய சூழல் அஞ்சு நேரம் இமாஞ்சமாத்தோட தொலை கிடைக்கும் பாவம் ஆயுத பள்ளிவாசல் அஞ்சு நேரம் இமாந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் புராணுவ கிடைக்கிது விகிருஷ்ண சந்தர்ப்பம் கிடைக்கிது ஒவ்வொரு பகுதியில உள்ள முஸ்லீம்களை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்குது முசாஃபா செய்ய சந்தர்ப்பம் கிடைக்குது ஒரு முஸ்லீம பார்த்து சதக்கா செஞ்சாங்க ஒரு முஸ்லீம பார்த்து சலாம் சொன்னா எவ்வளவு நன்மையும் கிடைக்குது எல்லாம் ஹதீஸ்ல உள்ளதுதான் அல்லா உட்காந்து அன்பு வைங்க அல்லா உட்காந்து சந்திங்க ஹதீஸ்ல வந்து இருக்குது சரியான் ஹதீஸ்ல அல்லா உட்காந்தி அன்பு வச்சவங்க அரிசிய நிலவை இருப்பாங்க போய் ஊர் ஊரா போய் ஆக்களை மாபத்து செய்வார் வேற யாருக்கு நீக்கால் நாற்பது நாளைக்கு ஒரு மேய்ச்சல் செய்வோம் அல்லா கிருப்ப செய்வான் அதே போல ஒரு மூணு நாளைக்கு யார் கேளு மூணு நாள் இந்த கிழமை இந்த வரப்பூர் வெள்ளி சனி நாயர் ஜவான் போது யாரு கேளு மூணு நாள் அழிஞ்சு போயிருக்கும் இன்றைக்கு வருஷத்துக்கு வேலையாச்சு உங்களுக்கு முன்னாள் பண்றேன் உருவாக்கினோம் எத்தனை மத உலமாக்கள் எத்தனை ஆபீஸ்கள் முன்னி மூணு நாலு மதுரை ஐம்பது மதுரை சா வேலை இருக்கிறேன் இடம் இல்ல அன்னைக்கு மதுரை சால ஒரு முப்பது புள்ளையர் சேர்க்கிறதுக்கு இன்டர்வியூ வச்சாங்க மல்கஸ்ட்ல உள்ள மதுரை சால முன்னூத்தி இருந்தாங்க இன்டர்வியூ முன்னூத்தி பதினைஞ்சுல அந்த அளவுக்கு முயற்சி துணியா போச்சுடா துணியா என்று சந்தோஷமா நல்லா படிக்க வைங்க பிரச்சனையே இல்ல பிள்ளை முயற்சி பிள்ளையில பாதுகாப்பு தீனோடு அது போனா இது துணியா ஆகிறது என்று சந்தோஷமா அமைச்சு சொல்லுங்க வேற சொல்ல வேறு யாருக்காக செய்வோமா அல்லா திரும்ப செய்வார் யத்துக்கெல்லாம் பெரிய நன்மை இருக்குது நீயத்தோட நின்றாகும் முயற்சியில் செய்வோம் அடுத்ததுல மக்காமி ஆமா விஷயங்கள் நாளைக்கு ஜும்மா ராத்ரிக்கு மகிழ்வு பின்னால்கள் இருக்குதுல்லா நான் கொஞ்சம் மகிழ்வுக்கு வந்து கலந்து கொள்வது பயன் மேலான சோழே நேரங்கள முடியும் அடிக்கடி இமான் என் கீழே பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கும் குரான் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கணும் பேசிக்கொண்டே இருக்கணும் என்ன சூழல் ரொம்ப கோஷமா இருக்குது அதை கேட்க கேட்கத்தான் பித்னாலே தப்பிக்கொள்ளு சூழல் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால அடிக்கடி குரான் நாங்க வளர்ச்சி மசாயல் பேசுகிறத விடா சட்டங்கள் பேசுவதற்கு பிரிவினதா உண்டாகும் சட்டத்தை தவிர கருத்து வேறுபாடு இருக்குது கருத்து வேறுபாடு விஷயங்களை பேச பேச உள்ளங்கள் பிரிவு வாங்க நன்மை கிடைக்காது ஆனா அதிக புராண இருந்து எங்களுக்கு உலமாக்கள் மூலமா தெளிவா சொல்லப்பட்டீங்க அவங்க அவங்களோட வழிகாட்டுள்ள விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டாம் எங்களுக்கு ஈரேற்றத்துக்கு வழியாக அமைக்கும் என்னுடைய அல்லாஹ் சுபானா எங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருடைய முயற்சியில கவுன் செஞ்சு எங்கள் அனைவருக்கு மேலான புறிகளை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானா முடிச்சு ها نالتي ورلال ان شاء الله يا مباركا فيه لا ابو لحال اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم اللهم اعز الاسلام والمسلمين بعد الا الشركه والمشركين اللهم وفق المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات اللهم احي دينك كله في العالم كله اللهم اهد الناس جميعا اللهم اهدنا واهد بنا اللهم اجعلنا سببا لمن اهتدى اللهم اللهم احي دينك كله في العالم كله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 கேதுங்கள் <Sessimus> கொடுக்கிறேன் வெளிச்சமர்ந்து இல்லல்ல வரலை இப்பத்தி தர அண்ணே பொது முன்னால தந்திர யா அல்லாஹ் ஒத்துக்கு முன்னால பாவத்த வெறுப்புண்டா யா அல்லாஹ் பௌத்து முன்னால ஈதாலத்தை இம்பக் அடைக்கிறோனே யா அல்லாஹ் அவசரமா உண்டாக்குறோயா யா அல்லாஹ் நீ எதற்குக் கொடுப்பதனால எதுவும் குறைந்துவிடல யா அல்லாஹ் நீ எய்தவனியா அல்லாஹ் நீ எய்தவனியா அல்லாஹ் நீ எடுக்கக்கூடியவனியா யா அல்லாஹ் கேட்போருக்கு கொடுக்காய் கேட்பாதவர் தடுக்காய் யா அல்லாஹ் நீ கொடை வள்ளலியா யா அல்லாஹ் ஜவானமியாக ரம்மையாக தான் சொல்ல வேறு ரப்பில்லையா செல்வங்களுக்கு வேறு ரப்பில் எங்களுக்கு கொடுக்க வேறு யாரால் முடியாது பொறுப்புகளை நீக்கி கஷ்டளை போக்குவையாக கவலைகளை நீக்கிவை நாங்கள் நோயாளிவது ஆகலாம் நோயாளிகள் உலக நோய் இருக்கிறது யார்கள் நோய் இருக்கையாக நோய்களை கஷ்டங்களை கொடுத்து விடாதையானோ அப்படியா கொண்ட சுமைகளை சுகத்தி விடாதையாக நாங்கள் திரையீழர்களா கடைசி காலங்களை வாங்கி நெருங்கிக் கொண்டிருக்கிற காலத்தில் பாவங்கள் பரவிக் கொண்டிருக்கிறது திரும்பினாலும் பாவங்கள் ஆகா இந்த பாவங்கள் உதவியை கொடுத்தா நம்ம செய்யும் என்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ குடும்பங்கள் வயது வந்து திருமணமாதவர்கள் ஆண்கள் பெண்கள் அவருக்கு பொருத்தமான நோடிகளை நீ அமைத்து வேண்டி கஷ்டப்பட்டோயார்களா தெரியவியாக உள்ளத்தில் இருக்கிற ரகசியத்தை யாராலும் பார்க்க முடியாது யார்களா எது செய்தால் கிடைக்காது வேண்டி உலகத்துடைய பாராட்டுக்காக வேண்டி லாபத்துக்காக வேண்டி நீங்க எந்த காரியம் செய்யாமல் நீங்க முஸ்லிமின் தாய்ப்பாய அவருக்குதாயத்தில் அவர்களை நாசம் அடித்து விடுவாயா அவர் முஸ்லீம்களுக்கு மிஸ்லாந்தும் மாற்றமா என்னென்ன கதைகள் போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கே திருப்பி விடுவார்கள் அவர்கள் உலக முஸ்லீம்களை அழிக்க திட்ட போடுவதாக திட்ட போடக்கூடியவர்களாக அப்பாவி முஸ்லீம்களை அழித்து விட்டார்கள் எழு ரோஷனி காற்றுகளுடைய உலக பயனுள்ள சொத்து செல்வங்களை நீயே பாதுகாக்க எங்களுடைய சொத்திலே அவர்கள் சொத்தை அளிக்க திட்டப்போடுகிறார்கள் பாதுகாக்கக்கூடிய யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள வாக்கி நீ புரிந்தி கொள்வாயா யா அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமை தாயியா ஆக்குவாயா இந்த பவுலெந்தி யா அல்லாஹ் குறौलाக்கும் நீனை சொமத்து செலத்து நீ வாக்குவாயா யா அல்லாஹ் உட கலிபா இந்த உலாதிலே மேல</ul>உவதற்கு என்ன உயிர்களை கொடுக்கதியோ யா அல்லாஹ் உட கலிபா இந்த உலாதிலே மேல</ul>உவதற்கு என்ன உயிர்கள் கொடுக்கறா யா அல்லாஹ் உட பாலே கவுதாரேந்தி யா அல்லாஹ் ஷைதா ஹலே நீர் அறிந்த வழியாக அனைத்து நேரத்தில் உதவி செய்யாதான் உதவி செய்யாதான் உதவித்தாய் உதவித்தாய عندما تختفي كل هذه الحال هذه هي الحقيقة هذه هي الحقيقة ربنا يرحمهم تبارك يا بي الصغير صل على النبي وعليه وآله وصحبه وسلم الحمد لله